எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் கண்ணியத்திற்காக தங்களிடையே அன்பு கொண்டிருந்தவர்கள் எங்கே இந்நாளில் என் அரிசின் நிடலை தவிர வேறு நிழல் இல்லாத நாளில் நான் நிழல் தருவேன் என்று மறுமை நாளில் அல்லாஹ் கூறுவான் என்று நபி சொல்லு அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து ஆறு ஆறு